வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று அறிவியல் விஞ்ஞானி இவரை பற்றிய சில குறிப்புகள் நெருப்பி தொட்டவுடன் கையை வெடுக்கென்று எடுத்து விடுகிறோம் அதேபோல் தூசி மூக்கின் உள்ளே சென்றால் உடனே தும்மல் வருகிறது உணவு மூச்சு குழலுக்கு சென்றால் இருமல் வருகிறது இவைகளெல்லாம் நடப்பதற்கு காரணம் உண்டு கண் இமை தொடர்ந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கின்றன கண்ணை நோக்கி கை வந்தால் உடனே கண்ணிமை கண்ணை மூடிக்கொள்கிறது தகவல் மூளைக்கு சென்று சிந்தித்து ஈச்செயல்கள் நடைபெறுவது இல்லை இவையெல்லாம் அணிச்சை செயல்களாகும் பேய் பிசாசு என்றால் குழந்தைகள் உடனே பயப்படுகிறார்கள் பெரியவர்கள் கூட பயப்படுகிறார்கள் குழந்தை பருவத்திலேயே இதுபோன்ற கருத்துக்களை சொல்லி பயமுறுத்தியதால் தான் பெரியவர்கள் ஆன பிறகும் தங்களை அறியாமல் பயப்படுகிறார்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்தப்படாத அணிச்சை செயல்களால் நடக்கின்றன உடலில் பல செயல்கள் அணிச்சை செயல்கள் நடக்கிறது என்பதை ரஷ்யாவின் மிக பிரபலமான உயிரியல் நிபுணர் இவர் செப்டம்பர் பதினான்கு ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரஷ்யாவில் நகரில் பிறந்தார் இவர் மருத்துவம் படித்து டாக்டர் பட்டம் பெற்றார் படிக்கும் போதே உடல் இயங்கு இயல் துறையின் பரிசோதனை கூடத்தில் பணியாற்றி வந்தார் இவர் உடல் இயங்கு துறையின் அகாடமி ஆய்வுக் கூடத்தின் பேராசிரியர் பதவியை ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த சமயத்தில்தான் இவர் இரத்த சுழற்சி செரிமானம் பெருமொழியின் இயக்கங்கள் பற்றிய உடல் இயங்கு துறையின் பல முக்கிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினார் மேலும் இவர் விலங்குகளின் நடத்தை பற்றி ஆய்வு செய்தார் இவருடைய ஆய்வில் உமிழ்நீர் உதவுகிறது என்பதை கண்டுபிடித்தார் என்பதைகள் ஆய்வுகளின் ரஷ்யாவில் உளவியல் ஆய்வுகள் தோன்றின இதன் பின்னரே இது அமெரிக்காவிலும் மேற்கொள்ளப்பட்டது உணவு செறித்தல் சம்பந்தமான ஆய்விற்காக இவர் நாயை பயன்படுத்தினார் இவர் பரிசோதனை செய்த போது பலமுறை அவருக்கு தோல்வி ஏற்பட்டது வெற்றி பெற உதவியது உணவுகள் செய்தார் ஜீரண மண்டலம் எப்படி செயல்படுகிறது என்பதை முதன் முதலில் கண்டுபிடித்து கூறினார் உடல் இயங்கு செரிமானத்தை கண்டுபிடித்ததற்காகவும் மருத்துவத்திற்காகவும் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது ரஷ்யாவில் பல பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைத்தன இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இயற்கையை எழுதினார் நன்றி வணக்கம்